திருக்கழிப்பாலை திருநாவுக்கரசு நாயனாரின் முப்பத்தி ஆறாவது திருப்பதிகம் இது திருச்சிட்டுமரம் வண்ணமும் வடிவும் சென்று கண்டீழல் எண்ணி நாமங்கள் ஏத்தி நிறைந்தீழல் வண்ணமும் வடிவும் சென்று கண்டீழல் எண்ணி நாமங்கள் ஏத்தி நிறைந்தீழல் ஏத்தி நிறைந்திலே ஏத்தி நிறைந்திலே கண்ணூலம்பூடில் சூழ் கழிப்பாலே கண்ணூலம்பூடில் சூழ் கழிப்பாலயம் அன்னலே ஆrivan இவல் தन्ने கண்ணூலம்பூடில் சூழ் கழிப்பாலயம் அன்னலே ஆrivan இவல் தन्ने oruye marunguvana varuyye nanju undu ughandirndavan nanju undu ughandirndavan kalipalaiyul yambiraan kalipalaiyul yambiraan nanju undu ughandirndavan yambiraan மருந்து வானவர் நஞ்சு உண்டு உகந்து இருந்தவன் கழிப்பானையுள் எம்பினான் எம்பினான் திருந்து சேவடி சிந்தையுள் வைத்து இவள் பரிந்து உரைக்கிலும் என் சொல் பழிக்குமே கழிப்பானையுள் எம்பினான் திருந்து சேவடி சிந்தையுள் வைத்து இவள் பறிந்து உரைக்கிலும் என் சொல் படிக்குமே இவள் என் சொல் பழிக்குமே இவள் என் ஏ மழலை தான் வரச் சொல் தெரிகின்றன மழலை தான் வர சொல் தெரிகின்றனள் குழலில் நேர்மொழி கூறிய கேள்வினோ அழகலே கழிப்பாலையுள் எம் கண்ணலே இகழ்வதோ என்னை என்று கொள் என்னுமே ஏதரா கனே கழிப்பாலையும் கழிப்பாலையுழியம் கண்ணலே இகழ்வதோ என்னை என்று கொள் எண்ணுமே இகழ்வதோ என்னை என்று கொள் எண்ணுமே செய்யமே நீர் அணிவான் தன்னை மையலாகி மதிக்கிலியாரையும் கழிப்பாலை செய்யமே நீனி வெண்ணீரு அணிவான் தன்னை மையலாகி மதிக்கிழள் யாரையும் யாரையும் மதிக்கிழல் யாரையும் மதிக்கிழள் கை கொள் வெண்மழுவன் கழிப்பாலை எம் ஐயனே அறிவான் இவள் தன்மையே கழிப்பாலையும் அன்யனே கழிப்பாலையும் ஐயனே அறிவான் இவள் தன்மையே இவள் தன்மையே கழிப்பாலையும் ஐயனே அறிவான் இவள் தன்மையே ஏன கருத்தனை கழிப்பாலையுள் மேவிய ஒருத்தனை உமையாள் ஒரு பங்கனை கருத்தனை கழிப்பாலையுள் மேவிய ஒருத்தனை ஊமையாள் முகு பங்கரை அருத்தியால் சென்று கண்டிட வேண்டும் என்று அருத்தியால் சென்று கண்டிட வேண்டும் என்று ஒருத்தியார் ஊசலோனி அருத்தியால் சென்று கண்டிட வேண்டும் என்று ஒருத்தியார் உள்ளம் ஊசலோனி கங்கையைச் சடை வைத்து மலை மகள் நங்கையை உடனே வைத்தநாதன கழிப்பாலையான் கங்கையை சடை வைத்து கழிப்பாலையான் மலைமகள் நங்கையை உடனே வைத்த நாதன திங்கள் சூடி திருக்கழிப்பாலையான் திருக்கழிப்பாலையான் இங்கு வந்திடும் என்று இருமாக்குமே திருக்கழிப்பாலையா இங்கு வந்திடும் என்று இருமாக்குமே ஹம் நா ayyane adage anal yendiya kayane ayyane adage அனல் ஏந்திய கையனே கரை சேதரும் கண்டனே மையுலாம் பொழில் சூழ் கழிப்பாலை ஐயனே கழிப்பாலை ஐயனே கழிப்பாலை அழகே கழிப்பாலை அனல் ஏந்திய கையனே கழிப்பாலை கரைசேதரும் கண்டனே மையுலாம் பொழில் சூழ் கழிப்பாளையும் ஐயனே விதியே arul ennume na ye ye na tadarenu பத்தர்க்கு அமுதாய பரத்தினை பத்தர்கட்கு அமுதாய பரத்தினை முத்தனை முடி ஒன்றில்ல மூர்த்தியே அத்தனை அணியார் கடிப்பாலேயம் சித்தனை சென்று சேருமா செப்புமே கழிப்பாலை பக்தர்க்கு அமுதாய பரத்தினை முத்தனை முடிவொன்றில்ல மூர்த்தியை சென்று சேருமா செப்புமே முத்தனை முடிவொன்றில்ல மூர்த்தியை அத்தனை அணியார் கழிப்பாலையும் சித்தனை சென்று சேருமா செப்புமே கழிப்பாலை சித்தனை சென்று சேருமா செப்புனே பொன்சை மாமூடி வாழற கந்தனை அஞ்சும் நான்கும் பொன்றும் கிருத்தனவன் பொன்சை மாமூடி வாழற தலை அஞ்சும் நான்கும் ஒன்பங்கிருத்தனாவன் என் செய்யான் கழிப்பாலையுள் எம்பீரா என் செய்யான் கழிப்பாலையுள் எம்பீரா துஞ்சும் போடும் உணையனாவோ என் செய்ய கழிப்பாலையுள் எம்பீரா துஞ்சும் போடும் kunayanalagude kunayanalagude kunay